வணக்கம் நேயர்களே நண்டினியின் சரித்திரம் தொற்று சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த செந்தில்குமார் இன்று மே மாதம் பதினேழாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு நியூயார்க் பங்குச்சந்தை ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி பதினான்காம் ஆண்டு நார்வே நாட்டின் அரசியல் நிர்ணயம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அடால் சாக்ஸ் என்பவரால் செக்ஸபோன் இசைக்கருவி வடிவமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அனைத்துலக தொலை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 அனுப்பியது அதன் பின்னர் அதனுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி ஆண்டு எட்வர்டு ஜென்னர் ஆங்கில மருத்துவ ஆராய்ச்சியாளர் ஆயிரத்தி ஆண்டு பி சாந்தகுமாரி நடிகை மற்றும் பாடகி ஆயிரத்தி ஆண்டு பி சந்திரசேகர் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி ஆண்டு முகமது நசீத் மாலத்தீவின் நான்காவது அரசு தலைவர் ஆயிரத்தி ஆண்டு செந்த ல் ராமமூர்த்தி அமெரிக்க நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு மைசூர் வாசு தேவாச்சாரியார் கர்நாடக இசை பாடகர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சரதா விஸ்வநாதன் தமிழ் தொலைக்காட்சி நடிகை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நகுலன் தமிழ் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சி கோவிந்தன் தமிழ் அறிஞர் மற்றும் புலவர் இந்நாளின் சிறப்புகள் உலக தொலை தகவல் தொடர்பு நார்வே நாட்டில் அரசியல் நிர்ணய நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேர்களை